உண்மையான மெய்யான புகழை எவர் ஒருவர் விரும்பி மனதார விரும்பி சொல்ல வேண்டுமே என்பதற்காக எல்லாம் மனதார விரும்பி சொல்கிறாரோ அவருக்கு அறியாமை என்னும் இருளால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் இன்ப துன்பங்களால் சேர்ந்த பாவ புண்ணியங்கள் எதுவுமே அவருடைய கணக்குல வராது அப்படின்னு சொல்றாரு